நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை குறிப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ராஜஸ்தான் மாநிலத்தின் நுழைவாயில் நகரம் என அழைக்கப்படும் நகரம் ஆழ்வார் இரண்டு ஆசியாவில் உள்ள ரோமன் கத்தோலிக்க நாடு பிலிப்பைன்ஸ் மூன்று டிராபிக் சிக்னல் விளக்கை கண்டுபிடித்தவர் ஜே நைட் என்பவர் ஆவார் இன்றைய கேள்விகள் ஒன்று இசை கருவிகளின் ராணி என அழைக்கப்படும் இசை கருவி எது 2. இந்தியாவில் முதல் அணுகுண்டு சோதனை எப்பொழுது நடைபெற்றது 3. கொலம்பஸ் எந்த ஆண்டு அமெரிக்காவை கண்டுபிடித்தார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்